நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் கதை சொல்லி சரிதாஜோவின் பேரன்பின் வணக்கம் இன்றைய கதையோடு விளையாடுவின் தலைப்பு எதுவும் நிரந்தரம் இல்லை சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார் அந்த விவசாயி ரொம்ப பெரிய பண்ணையெல்லாம் வச்சுருந்தார் நிறைய நிலம் நிறைய வேலையாட்கள் நிறையா ஆடு மாடு கோழி குதிரை அந்த மாதிரி அவரோட பண்ணையில் நிறையா இருந்துச்சு கொஞ்ச நாள் அவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அடி நிறைய அவர் பயிரிட்டதெல்லாம் வந்து வெள்ளத்தினாலையும் நிறைய விதங்களில் சேதமடைஞ்சு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் அடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை சந்திக்கிறாரு அப்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அடாடா உனக்கு இப்படி ஆகிப்போச்சே உனக்காக இப்படி ஆகணும் நீ ரொம்ப நல்ல மனுஷனாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அந்த விவசாயி வந்து அதை எந்த விதத்துலேயும் தன்னோட மனநிலைக்கு கொண்டு போகலை உள்ள ஆமாங்க இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறாரு அதை பற்றி அவர் பெருசாக கவலைப்படலை மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்போ அடுத்த பருவம் வந்து அந்த விளைச்சல் நல்ல விளைஞ்சு நிறைய மகசூல் கிடைக்குது அவர் நிறைய பணம் வருது அதன் மூலமாக அவர் பயிரிட்ட அத்தனையுமே வந்து அந்த வருடம் ஒரு நல்ல விளை விளையா போனதுனால அவருக்கு நிறைய மகசூல் கிடைக்குது அப்போது வந்து மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க அடாடா பாரு உனக்கு அதிர்ஷ்டத்தை இந்த வருஷம் வந்து போன வருஷம் இழந்ததுக்கு மேலே மீட்டுட்ட போன வருஷத்தை விட இந்த வருஷம் உனக்கு நல்ல விளைச்சல் கொடுத்தது எல்லாத்தையும் மீட்டுட்டாப்பா பரவாயில்லப்போ அப்படின்னு சொன்னோன்னையும் அதையும் அவர் மகிழ்ச்சியோடு ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு மறுபடியும் கொஞ்ச நாள் போகுது அவருடைய குதிரை ஒரு ரெண்டு குதிரை காணாமல் போயிடுது ஊரெல்லாம் தேடுறாங்க கிடைக்கல அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க அடைப்போப்பா திரும்பவும் உனக்கு கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருச்சாட்டு ரொம்ப நல்ல குதிரை அந்த குதிரையை வச்சுதான் நீ இவ்வளோ வேலைகள் வாங்கிட்டு இருந்த கடைசியாக அந்த ரெண்டு குதிரையுமே காணாமல் போச்சு இப்போ என்ன பண்ணுவேனி உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ திரும்பவும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நகர்ந்து போயிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குதிரை திரும்பி வருது கிட்டத்தட்ட அது ஒரு ஆரியல் குதிரையை கூட்டிகிட்டு வருது எல்லாமே ரொம்ப நல்ல ஹை கிளாஸ் குதிரைன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரியான குதிரைகளோடு வருது ஊர் மக்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியோ என்னப்பா அது உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட சாலை கிடையவே கிடையாது பாரு ரெண்டு குதிரையோட போயிட்டு இத்தனை குதிரை கூட்டிட்டு வந்துருக்குது எல்லா குதிரையும் குதிரை மாதிரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விவசாயியே ஆமாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மாதம் அவரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மாறி மாறி நடந்துகிட்டே இருந்துச்சு கடைசியாக அந்த அன்றைக்கி குதிரையில் போய்ட்டுருந்த அவனுடைய மகன் கீழே விழுந்து கால் உடஞ்சிருது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் ஆகியும் அந்த கால் சரியாகவே இல்லை அப்போது ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க எல்லா கஷ்டத்தையும் நீ அனுபவிச்சிட்டப்பா எல்லாம் தாண்டி வந்துட்ட பணம் ஒரு வேறு விஷயம் கிடையாது ஆனால் அவன் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சே கால் வந்து இப்படி மொடமாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்போ அவர் எதுவுமே சொல்லலை ஆமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விலகி போயிடுற அரிசிச்சுக்கிட்டே மறுபடியும் ஒரு அந்த நேரத்தில் ஒரு பத்து இருபது நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு வருது இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய போர்க்படை தேவைப்படுது அதுக்கு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மகனையும் அனுப்பணும் அப்படின் சொல்லிவிட்டு எல்லோரும் நாட்டுக்காக அனுப்புறேன்னு சந்தோஷப்பட்டாலும் ஒரு ஓரத்தில் மனசு வேதனைப்படுறாங்க ஏதாவது நடந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் இந்த விவசாயிக்கிட்ட வராங்க பரவாயில்லப்பா அப்போ காலில் அடிபட்டாலும் இப்போ தப்பிச்சிட்டான் பாரு நாங்கள்லாம் வந்து அனுப்பிச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கும் விவசாயி சொல்கிறாரு கண்டிப்பாக நல்லா இருந்தால் என்னோடய மகனை சந்தோஷமாக தான் நான் அனுப்பிச்சி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒருத்தர் கேட்குறாரு ஏன்பா நீ இத்தனை வருஷத்தில் எவ்வளோ அடிபட்டுருக்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு ஆனாலும் நீ எல்லாத்தையும் மிக சாதாரணமாக கடந்து போயிடுறையே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க என்னோடய வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தையும் நல்ல விஷயமாக எடுத்துக்குவேன் நல்ல தருணங்களாக தான் நமக்கு வாழ்க்கையில் கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்குவேன் இந்த தருணத்தை சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படிங்கிறது என் மனசில் வந்து என்னோடய வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஸோ சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது துன்பமும் நிரந்தரம் கிடையாது அந்த நேரத்தில் அந்த தருணத்தை கடந்து வர சமயம் மட்டும்தான் நமக்கு கடினமாக இருக்கும் துன்பமான நேரத்தில் ஸோ நம்ம உயரத்தில் இருந்தாலும் ஆடக்கூடாது கீழே போயிட்டாலும் வருத்தப்படக்கூடாது என்ன மிஞ்ச யாருமே இல்லை நான் தான் இந்த உலகத்தில் சிறந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாது துன்பப்பட்டவங்க யாரும் கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது ஏன்னால் அது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம என்றைக்குமே மன வருத்தம் ஸோ நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம எடுத்துக்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நாளாக வாழ்வோம் மீண்டும் ஒரு அழகான கதையோடு விளையாடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்